يَا دَاوُدُ إِنَّا جَعَلْنَاكَ خَلِيفَةً فِي الْأَرْضِ فَاحْكُم بَيْنَ النَّاسِ بِالْحَقِّ ۖ وَسَدَّدَ اللَّهُ الْعَظِيمُ وَقَالَ النَّبِيُّ مُحَمَّدٌ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ الْمُؤْمِنُ لِلْمُؤْمِنِ كَالْبُنْيَانِ يَشُدُّ بَعْضُهُ بَعْضًا وقالت عائشه رضي الله تعالى عنها سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول في بيتي هذا من ولي من امر امتي شيئا فاشتق عليهم فاشتق عليه ومن ولي من امر امتي شيئا فرفق بهم فارفق به او كما قال صلى الله عليه وسلم كُفَ الْأَنِيتُمْ اللَّهُمْ سُبْآَانَهُ وَ تَعَلَىٰ أُرْوَنَكْ يَوْرِدْدْدَاهُمْ صَلَاتٌ صَلَامٌ تِرِذِ النَّبِي محمد صلى الله عليه وسلم عَوَرْغَ الْمِيدُمْ أنَّنَنَنْكُ وَالْكَيْ وَلِمُرَيْكَلَيْ أَنُوَنُوَا غِيْدِثْنَنَدَنْدُ قُلَغَتَّلَيْا اللَّهُ وَدِيَا رِضَابَيْ تِرِ சபாத்தாங்கள் முஸ்லிம்கள் மோனிங்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் ஒன்று கூடியிருக்கும் அல்லாவின் நல்லடியார்களே அருமை இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ் அனுபவத்தாலா இவைகள் நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான் கட்டளைகளை மதித்து ஏற்று இவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கியிருக்கிறானோ அப்படியான் அல்லாவுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் இருக்கின்ற விடயங்களை முற்ற முழுதாக தவிர்ந்து தக்குவாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வசதி செய்து கொள்கிறேன் இத்தப்பு உருவாகும் கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே இஸ்லாம் என்று சொல்கின்ற மார்க்கம் நிம்மதியையும் சாந்தியையும் சமாதானத்தையும் வாழ்கின்ற காலத்தில் பிறருக்கு சமூகத்துக்கு என்னால் என்ன நலவுகளை சேவைகளை உபகாரங்களை செய்ய முடியுமோ அப்படி செய்துவிட்டு மரணிப்பதைத்தான் முஸ்லிம்களிடத்திலும் இஸ்லாம் எதிர்பார்க்கிறது முழு உலக மக்களுக்கும் இஸ்லாம் அதைத்தன் போதிக்கிறது கண்ணியமானவர்களே மிக முக்கியமான ஒரு சருணை தெரிவிக்கிறோம் நமது நாட்டில் தலைமைத்துவத்தை தேர்ந்தெடுக்கின்ற ஒரு தேர்தலை முன்னோக்கி இருக்கிறோம் கண்ணியமானவர்களே தேர்தல் வரும் யாரோ வெற்றி பெறுவார்கள் யாரோ ஆட்சி விட மேறுவார்கள் அவர்களுடைய துறைகளில் அவர்கள் ஈடுபடுவார்கள் ஆனால் முஸ்லிம்கள் என்று சொல்கின்றவர்கள் கொள்கை ரீதியாக இயக்க ரீதியாக பிரிவதையே இஸ்லாம் வரவேற்கவில்லை என்றால் துனியாவோடு சம்பந்தப்பட்ட சிலருடைய வருமானத்தோடு சம்பந்தப்பட்ட சிலருடைய கோட்டை பொறாமையோடு சம்பந்தப்பட்ட ஒரு அரசியல் தலைப்பில் நாம் பிரிவதை இஸ்லாம் ஒருபோதும் நம்மிடம் எதிர்பார்க்காது அனுமதிக்காது என்னுடைய தலைப்பை நான் ஆரம்பத்தை சொல்லி புறசங்கத்தை ஆரம்பிக்கிறேன் இதே விழிப்புணர்வு இறுதி வரைக்கும் இருப்பதற்கு அது உகந்ததாக இருக்கும் தேர்தல் அல்லது அரசியல் இதுவும் சமூக ஒற்றுமையும் இந்த தலைப்பில் தான் நான் பேசப்போகிறேன் ஆட்சி அதிகாரம் தேர்தலாக இருக்கலாம் அது அரசியலாக இருக்கலாம் எதுவோ அதனோடு சமூக ஒற்றுமை ஒரே குடும்பத்தில் ஐந்து பேர் ஐந்து பேருக்கு வாக்களிக்கலாம் ஒரே வீட்டுக்குள் இருக்கின்ற பத்து நபர்கள் பத்து பேருக்கு வாக்களிக்கலாம் நாம் ஒரு குடும்பம் என்ற பெயர் சீகழியாமல் இவர் இந்த கட்சிக்கு அவர் அந்த கட்சிக்கு வாக்களிக்கலாம் அவரும் நானும் நானாவும் தம்பியும் உறவு சீர்கிடாமல் கணவன் ஒருவருக்கு மனைவி ஒருவருக்கு வாக்களிக்கலாம் நாம் இருவரும் கணவன் மனைவி என்ற உறவு சீர்குலையாமல் கண்ணை மாணவர்களே பிரிவினை பல தலைப்புகளிலே நமது சமூகத்தில் தலைவிரித்தாடுகின்ற பொழுது இந்த கட்சி பேதம் நிறம் இந்த ஆட்சி அதிகாரம் சம்பந்தப்பட்ட தலைப்பில் நாம் பிரிவது நம்மை இன்னும் இன்னும் விளையீடுப்படுத்துவதற்கு காரணமாக அமையும் இன்னும் இன்னும் நம்முடைய சமூகத்தில் இருக்கின்ற கண்ணியமும் கௌரவமும் மற்றவர்களுடைய இருக்கின்ற மதிப்பும் குறைவதற்கு இந்த வேற்றுமை காரணமாக அமையும் ஒற்றுமையை போதிக்கிறது அபுபக் அலி அல்லா வண்ணவர்களும் உமர் அலி அல்லா வண்ணவர்களும் நபி அவர்களுடைய வலது கையும் விடது கையும் போன்று ஒரு தலைப்பிலே நபி அவர்கள் ஆலோசனை செய்தால் அபு பக் அலி அல்லாவுடைய மஷூர ஆலோசனை ஒருவகையாக அமையும் உமர் அலி இல்லாவுடைய ஆலோசனை சிலவேளை அதற்கு நூற்றுக்கு நூறு மாற்றமாக அமையும் ஆலோசனை சபையில் அந்த சபை முடிந்தவுடன் நகமும் சதையும் போன்று இதனுடைய கருத்து இது உமரை வெட்டுவதற்கோ அபுபக்கரை வெட்டுவதற்கோல்லாம் நான் சொல்லவில்லை இது என்னுடைய அபுபக்கருக்கு மாற்றமான மசூரா கருத்து ஆனால் வேற்றுமை உள்ளம் பெரியவில்லை நாவால் கருத்துக்களை முன்வைத்தார்கள் உள்ளம் ஒன்றாக இருந்தது இன்று நாம் உள்ளத்தால் பிரிந்திருக்கிறோம் ஆனால் நாவால் இணைந்து பேசுகிறோம் ஒற்றுமை போற்று தெ உள்ளிரு கல்வி சேவை இதற்கோதனை வழங்குவோம் உடற்பினை பிணையில் விடுதலை செய்வோம் என்ற கருத்தில் உமரனுடைய கருத்து மசூரா நேர்மாற்றமாக இருந்தது ஆனால் இரண்டு பேருக்கும் இடையிலே வேற்றுமை முகம் ஹயாத்து மவுத்து இல்லாமல் இல்லை இதுதான் நமக்கு தேவை யார் உருவார்கள் எந்த கட்சியும் வரும் இங்கு நான் எந்த கட்சிக்கும் எந்த நபருக்கும் நான் வக்காலத்து வாங்கி இந்த இடத்தில் பேசவில்லை நம்முடைய சமூக ஒற்றுமையை ஓரொற்றுமையை சீர்குலைத்து விட வேண்டாம் இதுதான் என்னுடைய தலைப்பு அதற்கு முன்னர் கண்ணியமானவர்களே நாம் விளங்க வேண்டும் சிந்தனை வதிக்க வேண்டும் என்பதற்காக முழு தலைப்பு அது அல்ல சில விடயங்களை நான் தொட்டு காட்டியிருக்கிறேன் குரானிலே ஆட்சி அதிகாரத்தை பற்றி அல்ல தெளிவாக பேசுகிறார் மிகப்பெரிய ஆட்சி அதிகாரம் கிடைத்த ஒரு நபிதான் தாவுதலை ஆரம்பத்தில் ஒரு குரான் ஆயத்தினுடைய ஒரு பகுதி ஓதனே தாவுதலி ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்ட ஒரு ரசூல் எப்படி ஆட்சி செய்ய வேண்டும் இந்த தலைப்பில் இந்த தேர்தலில் போட்டியிடுகின்ற யாரும் இந்த சபையில் இல்லை நம்முடைய தலைவர்களை நம்முடைய அதிகாரிகளை எப்படி தேர்ந்த தன்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அதை விளங்க வேண்டும் நாம் ஈடுபடுகின்ற அதிகாரங்களை எப்படி நாம் பாவிக்க வேண்டும் அது வீட்டு தலைவராக இருக்கலாம் அது நிர்வாகமாக இருக்கலாம் அது என்ன முகாமைத்துவமாக இருக்கலாம் அது ஏதாவது கம்பெனியுடைய ஒரு தலைமைத்துவமாக இருக்கலாம் நம்முடைய தலைமைத்துவத்தை எப்படி பாவிக்க வேண்டும் யார் அல்லா குரானில் அதை நமக்கு சொல்லிக்காட்டுகிறான் உங்களை ஒரு ஆட்சியாளராக ஒரு பிரதிநிதியாக ஒரு தலைவராக நாம் மாற்றி இருக்கிறோம் நீதியாக சத்திய வழியில் உண்மையான நேர்மையான சத்தியமான ஏமாற்று கலப்படம் ஊழல் பாகுபாடு வித்தியாசம் அநியாயம் அக்கிரமம் எதுவும் இல்லாமல் நீதியான ஆட்சி செய்யுங்கள் கொலாட்டத்த பேர் ஹவா மனோ இச்சையை பின்பற்ற வேண்டாம் இச்சை கடி பணிய வேண்டாம் நான் ஆட்சியில் இருக்கிறேன் நான் விரும்பியதை செய்வேன் என்னை தட்டி கேட்க யாரும் இல்லை என்ற மமதையில் ஆட வேண்டாம் அந்த அந்த இச்சை மனோ இச்சை உங்களை வழிகடுத்துவிடும் வழிகட்டவர்கள் நபி ரசூல் அல்லாவுடைய புத்திமதி அல்லாஹ் ஆட்சியை கொடுத்தான் ஆட்சி செய்கின்ற முறையையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் சுருக்கமாக நான் ஒரு தலைப்பு ஒரு விடயம் அதைக்குரிய ஒரு நிகழ்வு இதை என்னுடைய தலைப்பை தொடருவேன் எப்படிப்பட்டவர்களை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் எனக்கு நெருக்கமானவர் எனக்கு பழக்கமானவர் தேர்தல்களில் நீங்கள் வாக்களிப்பீர்கள் என்றால் அவர் செய்கின்ற ஊழல் அவர் செய்கின்ற அநியாயம் அவர் செய்கின்ற அட்டூழியம் அவர் செய்கின்ற பாவம் அவரை பற்றி தெரிந்தும் அவருக்கு நீங்கள் வாக்கு கொடுத்தால் சமமான தண்டனை ஒவ்வொருவருக்கும் உண்டு ஒவ்வொருவருக்கும் உண்டு இறுதியில் ஞாபகப்படுத்தியிருந்த விடயம் மறந்துவிடலாம் நான் ஒரு மனிதன் என்பதனால் இப்பொழுது சொல்லுகிறேன் ஒரு புள்ளடிதான் போடுகிறோம் இந்த புள்ளடிக்குள் எத்தனை விடயங்கள் அடங்குகின்றன நான் அமைதியான நிதானமாக பேசுவது தூங்குவதற்கு அல்ல விளங்குவதற்கு வேகமாக பேசலாம் வேகமாக பேசி ஒன்றுமே விளங்காமல் இருப்பதை விட அமைதியாக பேசி சில விடயங்கள் விளங்குவது சாலை திறந்தது ஒரு ஒரு நபருடைய சின்னத்துக்கு பேருக்கு அடையாளத்துக்கு பக்கத்தில் எத்தனை தலை தலைப்புகளில் இந்த புள்ளடி உள்ளாகிறது எந்தெந்த தலைப்புகளில் நல்லாவிடம் நாம் மாட்டுவோம் முதலாவது என்ன செய்கிறோம் சொல்கிறோம் தேர்தல் ஆணையாளரிடம் ஆலோசனை சொல்கிறோம் என்னுடைய கருத்து இவர் இந்த ஆட்சிக்கு தகுதி இந்த பொறுப்புக்கு தகுதி ஆலோசனை அல் முஸ்து முகத்தமர் ஆலோசனை கேட்கப்படுபவர் அதாவது நாம் நம்பிக்கையாக நடக்க வேண்டும் இது ஒன்று இன்னும் ஒன்று சிபார்பு செய்கிறோம் ரெக்கமேஷன் இவர் ஆட்சி நன்றாக செய்வார் நேர்மையாக செய்வார் நாட்டுக்கு சிறந்த தலைவர் என்று சிபார்பு செய்கிறோம் யாரும் நல்ல சிபார் செய்வாரோ நல்ல பொருத்தமான சிறந்த உண்மையிலே தகுதியானவரை அந்த பொறுப்புக்கு சிபாரிசு செய்வாரோ அவருடைய அந்த சிபாரிசு அவருக்கு அந்த நன்மையில் பங்குண்டு யார் தீய தவறான முறையற்ற தகுதி இல்லாதவரை சிபாரிசு செய்து முன்வைப்பாரோ அவருக்கு அந்த குற்றத்தில் பாவத்தில் பங்குண்டு இரண்டாவது தலைப்பு மூன்றாவது என்ன செய்கிறோம் சான்று சான்று பகர்கிறோம் பொய்சாட்சி இவர் ஏமாற்றக்கூடியவர் அநியாயக்காரர் அவருடைய உண்மை தெரிந்து அவருடைய செயல்பாடுகள் தெரிந்து கடந்த கால வரலாறுகளிலே அவரை பற்றி விளங்கிக் கொண்டும் நாம் அவர்களுக்கு அவர் நல்லவர்கள் சாட்சி சொன்னார் பொய் சாட்சி சொல்வது பெரும்பாவங்களில் ஒன்று பொய் சாட்சி பெரும்பாவங்களில் ஒன்று அதிலும் மாப்படுகிறோம் நான்காவது அவருக்கு நாம் நம்முடைய வாக்கால் ஒரு உதவி புரிக்கிறோம் ஒரு சப்போர்ட் பண்ணுகிறோம் ஆன ஒரு நிலைமையை வெளிப்படுத்துகிறோம் உதவி செய்கிறோம் அவர் பாவி அவர் ஏமாற்றக்கூடியவர் அவர் துரோகி அவர் அநியாயக்காரர் என்றால் ஆவண வாழல் திரிவர் தக்குவா வலாச ஆவணி எழுதுவான் நன்மையான காரியங்களில் தக்குவா சார்ந்த விடயங்களில் நல்ல விடயங்களை எடுத்துருப்பது ஒருவருக்கொரு உதவியாக இருங்கள் வலாச ஆவணி எழுதுவான் பாவமான பகை விரோதம் குரோதம் உண்டாகின்ற விடயங்களில் யாரும் யாருக்கு உதவி செய்ய வேண்டாம் நான்காவது அழைப்பு ஐந்தாவது என்ன செய்கிறோம் அவருடைய அடையாளத்துக்கு நாம் குரல் கொடுக்கிறோம் எப்படி குரல் நீங்கள் யாருக்கு போடுவீர்கள் யாருக்கு போட்டீர்கள் யாருக்கு போட வேண்டும் நான்கு பேருக்கு முன்னால் ஒவ்வொருவரை குரல் கொடுக்கிறோம் கணிம ஒரு ஒரு வார்த்தையால் ஒருவர் நல்ல விடயத்துக்கு சத்தியமான விடயத்துக்கு உதவி செய்தால் அவருக்கு அந்த நன்மையில் பங்குண்டு ஒரு அசத்தியத்துக்கு ஒரு பொய்க்கு ஒரு அநியாயத்துக்கு ஒரு வார்த்தையால் உதவி செய்தாலும் குரல் கொடுத்தாலும் பேசினாலும் அந்த வார்த்தையால் அவருக்கு தண்டனை உண்டு இப்படி ஐந்து தலைப்புகள் இன்னும் இருக்கலாம் இந்த ஐந்து தலைப்புகளிலும் அகப்படாமல் தான் நாம் இந்த தேர்தலை அந்த புள்ளடியை நாம் விட வேண்டும் இதை நான் உங்களுக்கு ஒரு படிப்பினைக்காக ஒரு முன்னேற்பாட்டுக்காக சொன்னேன் அடுத்தது எப்படிப்பட்ட ஆட்சியாளர்களை குரான் சொல்கிறது எப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் குரானில் நான்கு பேருடைய நிகழ்வு வருகிறது மூன்று பேருடைய இரண்டு பேர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இரண்டு பேர் பேர் குறிப்பிடப்படாமல் இரண்டு பேர் அல்லாவுக்கு விருப்பமானவர்கள் அல்லாவுடைய இறை நேத்தர்கள் அது ஒருவர் அல்லாவுடைய தூதர்மாலி சலாம் இன்னும் ஒருவர் நம்பவும் இருக்கிறதுக்காக கடைசி பகுதி இரண்டு பேருடைய ஆட்சி அல்லாவுக்கு பொருத்தமாக அமைந்தது அல்லாவுடைய உதவியையும் அருளையும் பாக்கியங்களையும் பெற்றுக் இன்னும் ஒருவர் பேரில் இவருடைய வரலாறுகள் வருகின்றன இவருடைய நிகழ்வுகள் குரானில் வருகின்றன அநியாயம் அத்துழியம் அழிவு முடிவு அவருடைய சேவை எப்படி இருக்க வேண்டும் குரான் சொல்கிறது இந்த தலைப்பை விளங்கி அழைப்போம் சேவை எப்படி இருக்க வேண்டும் மக்களுடைய கோரிக்கைகளை எப்படி நிறைவேற்றுவார் மக்களுடைய கோரிக்கைகளை எந்த நோக்கத்தில் நிறைவேற்றுவார் வாக்குகளை அள்ளி வீசிவிட்டு நூற்றுக்கு பத்து வீதத்தை தான் நிறைவேற்றுவார் அடுத்த தேர்தல் தொண்ணூறு வீதமானவைகள் அது வாக்காக எழுத்தாக பேச்சாகத்தான் இருக்கும் என்றால் குரான் சொல்லுகின்ற நீதியான சேவை மனப்பான்மை உள்ள ஆட்சியாளர்களுடைய தன்மை இவர்களிடம் இல்லை துல்கர்ணன் இஸ்லாம் ஒரு நிகழ்வை சொல்கிறேன் ஒரு ஊருக்கு மக்களை கண்டங்கண்டமாக ஒவ்வொரு பிரதேசமாக உலக ஆட்சியங்களை பார்வையிட்டார்கள் மக்களுடைய தேவைகளை மக்களுடைய கால்நடையில் சென்று நிறைவேற்றி கொடுத்தார்கள் அதில் ஒரு பிரதேசத்தில் உள்ள மக்கள் சூழலுக்காக பிள்ளைங்க நிகழ்வு வெள்ளிக்கிழமை ஓத வேண்டிய சூறாவிலே வருகிறது ஒரு பிரதேசத்து மக்கள் ஒரு கோரிக்கையை முன்வைத்தார்கள் என்ன என்ன எங்களுக்கும் அவர்களுக்கு மத்தியிலே இந்த சொல்லக்கூடிய இனம் பூமியில குழப்பம் செய்தார்கள் அவர்கள் எங்களை அநியாயம் செய்யாமல் எங்களுடைய ஏரியாவுக்கு வராமல் நீங்கள் ஒரு ஒரு மதில் சுவரை சத்து ஒரு சத்தை நீங்கள் அமைத்தர வேண்டும் சத்தவன் என்ன தெரியுமா ஏதோ ஒரு மதியிலே ஒரு சுவரை கட்டினால் சத்த என்ற பெயர் வரும் அந்த சத்த பேசுகின்ற இந்த விடையின் கண்ணியமானவர்களே நாம் பெரிய ஒரு பேர எதிர்பார்த்திருக்கிறோம் நாம் சிறிய சிறிய தேர்தல்களை நம்முடைய சில இஸ்லாமிய சகோதரிகளும் போட்டியிடுகின்ற பல தேர்தல்களுக்கு முகம் கொடுத்து இருக்கிறோம் முகம் கொடுக்க இருக்கிறோம் நாம் இப்படிப்பட்ட தன்மை உள்ளவர்களுக்குத்தான் வாக்களிக்க வேண்டும் அது எந்த கட்சி எது என்று நான் இங்கு சொல்ல மாட்டேன் சொல்ல முடியாது இந்த இடம் ஒருவருடைய சேவையை பார்க்க வேண்டும் தூய்மையை பார்க்க வேண்டும் அதுக்கு என்ன தெரியுமா சொன்னார்கள் நாங்கள் வேண்டுமென்றால் உங்களுக்கு ஏதாவது கொடுப்பளவு தருகிறோம் அதற்குரிய செலவை பணத்தை தொகையை தருகிறோம் செதவை தருகிறோம் என்றார்கள் இதை கட்டித்தாலுங்கள் நாங்கள் தருகிறோம் அவர்கள் என்ன சொன்னார்கள் காலமா மக்கிபி ரூ நோபி பூவா அஜால் பைனகம் ரதுமா இந்த ஒரு தலைப்பை வைத்து சேவையாளர்கள் எப்படி சேவை செய்ய வேண்டும் என்பதை விளங்கலாம் அவர்கள் சொன்னார்கள் தொல்லை சுவர் மதிலை கேட்டிருக்கிறீர்கள் சத்தி சாதாரண சுவர் சத்த என்றால் ஏதோ ஒரு அமைப்பில் கட்டி கொடுத்து விட்டால் இந்த பாதை போடுவது போன்று பல் இரண்டு வகை உண்டு பல் நிறைப்பதில் இரண்டு வகை சாவகாலிக்காக் டெம்பரரி நிரந்தரம் டெம்பரரியாக நிறைத்தால் மீண்டும் மீண்டும் மூன்று மாதம் நான்கு மாதங்களுக்கு ஒருக்காக அந்த வைத்தியரை நாட வேண்டும் அவருக்கு கொடுக்க வேண்டும் அவருக்கு செலவழித்துக் கொண்டே இருக்க வேண்டும் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் சில நிதர்சனமான உண்மை கலந்த உதாரணம் போடுவது ஒரு தேர்தலுக்கும் இன்னும் ஒரு தேர்தலுக்கும் இடைப்பட்ட தாவ அது நீடிக்க வேண்டும் அடுத்த தேசுக்குள் அது குளியாக வேண்டும் அது உடைய வேண்டும் மீண்டும் தேர்தல் பெருங்கும் பொழுது அந்த பாதையை போட்டுப்படுத்த மக்களை ஏமாற்றி வாக்கு வாங்க வேண்டும் அல்லது தேர்தல் பொருளிடத்துக்கு முன்னால் குரலுடைய விலையை வேண்டும் தேர்தலுக்கு இரண்டு வாரங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னால் நூறு ரூபாய் கூட்டிவிட்டு ஐம்பது ரூபாயை குறைத்து காட்ட வேண்டும் ஏமாற்றம் நூறு ரூபாய் விதை கூட்டுவது ஐம்பது ரூபாயை குறைப்பது மொத்தத்தில் ஐம்பது ரூபாய் கூடித்தான் இருக்கிறது என்பதை நாம் மறக்கிறோம் கட்டி கொடுத்தது ரதம் என்றால் ஏறி குதிக்க முடியாத அளவு உயரமான துவாரம் வெட்டு வர முடியாத அளவு அகலமான ஒரு மதிலை உங்களுக்கு நான் கட்டி தருவேன் எனக்கல்லா தந்திருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரம் பணம் வசதி வாய்ப்பு விட சிறந்ததன்று கட்டி கொடுத்தார்கள் என்றால் அன்று முதல் யாஜி தொல்லையை விட்டும் இந்த காலத்தில் ஒரு எதிரி போன்று யாஜி சொத்தை கொள்ளையடுத்தார்கள் அவருடைய உணவுகளை சாப்பிட்டார்கள் அவருடைய வாழ்க்கையில் அவர்களை சிரமப்படுத்தினார்கள் அந்த ஊர்வாசிகளுக்கு அந்த யாஜூ மாஜூத் இனத்தாருடைய தொல்லை அந்த தொல்லை நீங்கியது என்னவெடையே மக்கள் கொடுத்த கொடுப்பனவை கூட எடுக்காமல் இலவசமாக சேவை செய்தார்கள் கேட்டதை விட சிறந்ததை கொடுத்தார்கள் இன்று நாம் கேட்டதை விட சிறந்தது கிடைக்கிறதா அல்லது கிடைக்காமலே இருக்கிறதா என்றும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் தேர்தல் உள்ளவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் ஊல்லவர் பொதுச்சத்தில் வாழாதவர் மக்களுடைய பணத்தில் சுகண்டி அனுபவிக்காதவர் குமரல் இல்லாதவர்கள் அதுக்கு முன்னால் இன்னும் சரிய ஒருபடி மேலே முகம் சொல்லும் ஒரு நாள் இரவு படுக்கையில உருந்து கொண்டிருக்க தூங்காமல் தூங்காமல் உருண்டு கொண்டிருக்கும் பொழுது மனைவிக்கு எதாக தூக்கம் இல்லையா ஏதாவது வருத்தமா ஏதாவது நோயா இல்லை யார் மகாமக்கள் சொல்லும் என்ன தூக்கம் போகவில்லை இல்லை மக்களுக்கு பங்கிட வேண்டிய ஒரு தொகை பணம் இருந்தது பொதுமக்கள் சொத்து பொதுச்சத்து அந்த பணம் எல்லாவற்றையும் உரியவர்களுக்கு கொடுத்து இந்த நிகழ்வை அரசியல மாத்திரை ஒவ்வொருவரும் நாளாந்த கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட படிப்பனையோடு பாருங்கள் எத்தனை பேருக்கு நாம் வாழ்கிறோம் எத்தனை பேர் ஏமாற்றி நாம் அனுபவிக்கிறோம் ஆயிரம் அல்ல நூறு அல்ல கோடிக்கணக்கில் சொன்னார்கள் நம்பியாக சொல்லலாம் ஒரு ரூபாய் நம்முடைய பாணியில் ஒரு திருகம் பிறருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு பணம் என்னுடைய வீட்டில் இப்பொழுது இருக்கிறது கொடுக்காமல் இருக்கிற நபர்கள் தான் அனுபவிப்பதற்கு அனுபவிக்க மாட்டார்கள் தன்னிடம் கொடுத்து வாழ்ந்தார்கள் தவிர யாருடையதையும் பறித்து யாரையும் மேமாற்றி வாழவில்லை ஒரு திருகும் என்னுடைய வீட்டில் இப்பொழுது கொடுக்க வேண்டிய பணம் இருக்கிறது கொதிக்கொத்து இருக்கிறது நான் தூங்க முடியும் கோடிக்கணக்கிலே மாற்றி விட்டு ஏசி ரூமில் குரட்டை விட்டு தூங்குகிறோம் நம்முடைய கனிமணர்களே இது பொது சொற்கள் பேடுதல் குமரில் கஸ்தூரி வந்தது கஸ்தூரி எப்படியானவருக்கு நாம் கொடுக்க வேண்டும் வந்தால் அங்கத்துவம் பெற்றால் தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய உறவினர்களையும் எல்லா பதவிகளிலுமே அமர்த்துகின்ற குடும்பத்தை டெவலப் பண்ணுகின்ற அப்படியானவர்கள் அல்ல தன்னுடைய குடும்பத்தில் மக்களுடைய எந்த விதமான சொத்துக்களும் கலக்கக்கூடாது என்ற அப்படியான ஆட்சியாளர்களை தேடி எடுக்க வேண்டும் நாம் கத்தூரி பங்கிட வேண்டும் யாராவது வாருங்கள் பங்கு வகிக்க பின்வாங்கினார்கள் எல்லோரும் பங்கு வைத்து நான் அளவு நிறுவையில் ஏதாவது குறைபாடு செய்து விட்டால் பாவியாகிவிட்டேன் யாரும் தயாராகவில்லை மனைவி வந்தார்கள் நான் பங்கு வைக்கிறேனே யாரும் வரவில்லை உங்களுக்கு நான் உதவி செய்கிறேனே மனைவி குமரளிதா சொன்னார்கள் நீ உன்னுடைய வேலையை பார்த்துக் கொண்டிரு பங்கு வைப்பாய் கையால் தொட்டு ஒவ்வொருவருக்கு முறை அளவை போடுவாய் அந்தந்த பெக்கெட்டுகளிலே நீ கையால் எடுத்து எடுத்து போடுவாய் அந்த கையிலே படுகின்ற எல்லா கஸ்தூரியையும் பங்கு வைத்து விட்டு கையில் ஒட்டி இருக்கின்ற கழிவு அதே உன்னுடைய முன்தானியிலே துடைப்பாய் இந்த கழிவு கூட என்னுடைய வீட்டுக்கு வரக்கூடாது எப்படி நீதி துடைின்ற கையில் பட்டளை துடை கூட மக்களுக்கு சத்தர் இருந்து என்னுடைய வீட்டுக்கு வரக்கூடாது நீ பங்கு வைக்க கூடாது இதை ஒன்று உமரின் அப்துல் அசீம் ராமதூலி அவருடைய பரம்பரை மகனுடைய பேர் மகன் அவருந்தஸ்தான் யாரும் தயாராகவில்லை பேரிதலினால் பயத்தினால் நீ அவர்கள் படி மேலே பாட்டனை பின்பற்றினார்கள் நீ கஸ்தூரியை பிடித்து பிடித்து தொட்டு தொட்டு பங்கு வைப்பாய்தானே பங்கு வைக்கின்ற பொழுது கஸ்தூரி தூரும் நறுமணம் கஸ்தூரியடைய பிரோசனம் ஒன்று நறுமணம் கஸ்தூரியுடைய இளவரசியை முடித்திருந்தார்கள் மன்னர் அப்துல் மலிக் இவ்வளவு மறுவாருடைய மகள் அவருடைய மருமகன் தான் இவர் தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஹிதிரி நூற்றி ஒரு இரண்டு வாடன்தான் ஆட்சி ஆடும் ஓனாயம் மனிதர்களுக்கு மத்தில் மாத்திரம் அல்ல எதிரி பரம விரோதம் பாராட்டுகின்ற மிருகங்கள் ஆட்டை கண்டாலே விரட்டும் கடிக்கும் வேட்டையாடும் திண்ணும் ஒரு இடத்துல நிம்மதி ஆட்டை நிற்க விடாது அப்படிப்பட்ட ஆடையும் ஓனாயையும் ஒரே நிலத்தில் ஒரே இடத்தில் மேல்வதை கண்டோம் மேல் மட்டம் சரியாக இருந்தால் கீழ்மட்டம் ஒற்றுமைப்படும் தலைமைத்துவம் சீராக இருந்தால் குடிமக்கள் ஒற்றுமைப்படுவார்கள் மனைவியிடம் போல ஆட்சி கிடைத்திருக்கின்ற நான் தந்த மகர் நம்முடைய படத்தில் வாங்கியது நகை இது போக தந்தை என்னுடைய மாமனால் ஆட்சியில் இருக்கும் பொழுது மன்னராக இருக்கின்ற உனக்கு தந்த மனைவி உங்களுக்கு தந்த எல்லா நகைகளையும் இளவரசியாக இருந்தால் கட்டுப்பட்டவர்கள் கொடுத்தார்கள் எடுத்துக்கொண்டு போய் சொன்னார்கள் உங்களுடைய தந்தை ஆட்சியில் இருக்கும் பொழுது தந்தது அது என்ன சொத்து எப்படிப்பட்ட சொத்து யாருக்கு தெரியும் அது மக்களுக்குரிய சொத்துக்கள் சம்பந்தப்பட்டிருக்கலாம் எனவே அதை சாருங்கள் என்று வீட்டில் இருந்த சொத்துக்களை பொதுமீர் சேர்த்தார்கள் இப்படிப்பட்ட ஆட்சியாரர்கள் தேவை பொது சொத்துக்களை வீட்டுக்கத்தாக மாற்றுகின்றவர்களை தேர்ந்தெடுத்தால் நாமும் பாருங்கள் உதாரணங்கள் போதும் இன்னும் இருக்கின்றன போதும் உமரலிவாடைய ஒரு கருத்தை சொல்லி இரண்டாவது தலைப்பின் பக்கம் திரும்புகிறேன் உமரலிவானவர்கள் கனிமனே பத்து வருடம் ஆட்சி உலகத்தில் மூன்றில் இரண்டு பங்கு நீதியான நேர்மையான மிக கரிசணையுள்ள உமர இரண்டு நிகழ்வுகள் ஒரு கருத்து நாடு இதனுடைய ஆட்சிக்குட்பட்டது ஒரு பாதையில் குன்றும் குளியுமான பாதையில் ஒரு கழுதை கழுதை மாமிசம் சாப்பிடுவது என்றாலும் பரவாயில்லை தூக்குவது சுமை தாங்குவது கருத்து வேலைக்கு பாதிப்பது விவசாயங்களுக்கு பாதிப்பார்கள் சாப்பிடுவதும் இல்லை என்னுடைய பாதந்தப்படுவதும் இல்லை ஆடு மாடு ஒட்டகை போன்ற அல்ல குன்றும் குளியுமான ஒரு பாதையில் கூப்பாவிலே ஒரு கழுதை பாதையில் ஒரு குழியில் அல்லது ஒரு மேட்டில் ஒரு கல்லில் இடறி விழுந்து சென்றாலும் உமர் அழைத்து பொறுப்போம் உமர்ப்பார் இடத்தில் இந்த பாதை மோசமாக இருந்தது அதனால் ஒரு கழுவை கீழே விழுந்து செத்தது இதை கூட கேட்பார் மனிதர்களுக்கு விடுவானா மனிதர்களை ஆட்சி படைத்தால் விடுவான பொழுது தெரிந்த நிகழ்வு குடிசை வெளிச்சம் விளங்குகிறது பள்ளிக்கூட திரு ஸ்கூலில் புத்தகத்தில் படித்திருப்போ எங்கு தொடர்பாகிறது உலகத்தில் மூன்று இரண்டு பங்கை ஆட்சி செய்கின்ற ஒரு தலைமறை உலக பணிவாக இவ்வளோ அந்நியுன்னியமாக இவ்வளோ மக்களோடு மக்களாக பணிவாக முன்னால் இருந்த பணிவு வெற்றி பெற்ற பின்னர் இல்லை தேர்தலுக்கு முன்னால் மக்களுடைய கால்நடையில் வந்து அந்த தொந்த பிரசனங்களை நாம் வெற்றி பெற்ற பிறகு ஏன் மக்களை வெயிலிலும் மலையிலும் அவருக்கு பேசுங்கள் அவரோடு பேசுங்கள் இவரோடு பேசுங்கள் செயலாளரோடு பேசுங்கள் லேக்கமோடு பேசுங்கள் பாருங்கள் பாருங்கள் என்று ஒதுக்கி விடுகிறோம் குடிசைக்கு போனார்கள் யார் கலிபா போய் பார்த்தால் ஒரு சாய் சிறு குழந்தைகள் அழுது கொண்டிருக்கிறார்கள் சட்டியில் பானை அடுப்பில் பானை ஏதோ கொதித்துக் கொண்டிருக்கிறது என்ன விட பசி பட்டினி என்ன வைத்திருக்கிறார் பானையில் ஒன்றுமில்லை ஏதோ சமைப்பது போன்று பாசாங்க செய்கிறேன் தாய் ஏதோ எங்களுக்காக சமைக்கிறார் என்று பிள்ளைகள் கொஞ்சம் ஆறுதல் அடைய வேண்டும் என்று ஒன்றுமில்லை பெரும்பான்மை அப்படியா அந்த பெண் கொஞ்சம் கருத்துக்கு வந்திட வேண்டும் தன்னை பற்றி பத்திரிகையிலோ மீடியாவிலோ எதிராக ஒரு எழுதினாலும் அவருக்கு இந்த ஆபத்தும் வரக்கூடாது உமரல் எல்லா உமரலை எதிராக பேசுகிறார்கள் கருத்து சிதன் திறன் வேண்டும் இந்த உமருக்கு எங்களாது நாங்கள் படுகின்ற கஷ்டம் உமருக்கு தெரியாது நானும் பிள்ளைகளும் படுகின்ற பாடி உமருக்கெல்லாம் விளங்குவதில்லை என்று பேசுகிறார் இந்த பாடலில் பேசுகிறார் அவர் அவருடைய ஆட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறார் நாம் இந்த பசி வாடுகிறோம் உமருடைய பேரை கேட்டாலே அல்ல குமரை கண்டாலே அந்த பாதையில் இப்படி கூட போக மாட்டான் அப்படிப்பட்ட உமர் அப்படினா தாயே நான் இனி அந்த இடத்துக்கு வா கண்டிப்பா உனக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு அதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு என தெரியுமா இதுதான் படிப்பினை போனார்கள் போனார்கள் களஞ்சிய முடையிலே மாவு ஈட்டம் பலம் போன்ற உணவுகளை எடுத்து பொதியை கூட இருக்கிறார் பணிவிடையாளர் அஸ்லம் அவரிடம் கொடுக்காமல் அவருக்கு நான் தூக்குகிறேன் நான் தூக்குகிறேன் நான் சுமக்கிறேன் கனிமடன் தலைவர் உலகத்தில் இரண்டு பங்கை ஆற்றியவர் ஒரு ஏழை குடும்பத்துக்காக உணவு பொதியை சுமந்து ஒரு நாட்டாமை கோலத்தை மீடியாவுக்கும் போட்டோவுக்கும் வயலில் இறங்கி மண்வெட்டியை வைத்து போஸ்ட் கொடுப்பதற்க நிதர்சனமாக வயலில் இறங்கி மண்வெட்டியோடு போட்டோ குடித்து நான் விவசாயிகளின் நண்பர் காட்டலாம் அது போட்டோட முடியும் இது செயல் இது செயல் போய் என்ன கேட்டார்கள் அஸ்லம் நீ தூக்கப் போகிறாயா மருமகிற என்னுடைய பாவச் சுமே நான் நானே போய் இங்கு நாட்காமை அந்த வீட்டில் போய் சமையல்காரர் சமைக்கிறார்கள் சமைத்து விட்டு பாத்திரங்களிலே உணவை போட்டு பிள்ளைக்கும் பிள்ளைகளுக்கும் தாய்க்கும் ஒரு பக்கத்தில் இருந்து பார்த்து அந்த பிள்ளைகளுடைய அழுகையை பார்த்த உமர நிலவர்கள் அந்த பிள்ளைகளுடைய சிரிப்பையும் பார்த்து விட்டு அந்த வீட்டில் இருந்து விடை பெறுகிறார்கள் தாய நாளை இங்கே கலைப்பாடைய தர்பார் இருக்குவா அங்கு என்னையும் கண்டுகொள்வாய் அங்கு என்னையும் கண்டுகொள்வாய்க்க நான் தான் இருப்பேன் நாட்டாமையா மாற வேண்டுமா போட்டோவுக்கு மீடியாவுக்கு அல்ல நிதர்சனம் சமைக்க வேண்டுமா சமைத்தார்கள் சொல்லிக்கொண்டு போகலாம் பல தலைப்புகள் ஆரம்பத்தை விடயம் என்ன ஆட்சி எந்த கட்சி என்ன அதிகாரம் எது வந்தாலும் சுதந்திரம் யாரையும் திணிக்க முடியாது யாரையும் பட்படுத்த முடியாது ஆனால் சுய புத்தியை அல்லாவுடைய பயத்தை அமானிதத்தை பேண வேண்டும் ஒற்றுமையை பாதுகாப்போம் இறுதியான முடிக்கிறேன் ஒற்றுமையுட உதாரணத்தை பாரு கட்டிடம் கட்டிடம் முன்னாள் நடுவிலே ஆறு தூண்கள் ஒவ்வொரு மூலையில் இன்றைய தூண்கள் அஸ்திவாரம் முகடு இதெல்லாம் உண்டு கொண்டு உதவி இந்த தூண்கள் எல்லாம் நாங்கள் முகத்தை சிளப்பை சுமக்க மாட்டோம் என்று ஒதுங்கினால் கட்டிடம் கட்டடமாக இருக்காது இன்னொரு உதாரணம் உடல் உறுப்பு ரெண்டு உதாரணமும் போதும் ஏன் இந்த உதாரணம் எங்கு சென்றாலும் தன்னைக்கு முன்னால் இருக்கின்ற உதாரணம் நாம் தனிமை எழுக்கிறோம் நம்முடைய உடம்பை பார்த்து விளங்கலாம் உடம்பு சமூகத்துக்கு ஒரு உடம்பை போன்றது உதாரணம் ஒன்று சொல்லி முடிக்கிறது தலைவலி தலைவலிக்கிறது கடினமான வருத்தம் அது கடுமையான வருத்தம் பாண்ட பயிருக்கிறது விரலால் தலைவலி இந்த இடத்தில் வருகிறது பாண்டப்பா இருக்கிறது பத்தடிக்கங்கால் எது நடக்கும் கால் கால் சொல்லுமா தலைக்குத்தானே தலை பார்த்துக் கொள்ளட்டும் தலையே உனக்கு தேவை என்றால் நீ போய் பூசிக்கொள் சொல்லாது கால் நடக்கும் யாருக்காக காலுக்கு பிரயோசனி உதவி செய்வதற்காக எதால் படுவோம் விரலால் காரமாக இருக்கும்பா நெற்றியில் பூச வேண்டும் விரல் சொல்லாது நான் தொடமாட்டேன் காரம் எனக்கு இல்லையே உனக்கு தானே வருத்தம் நெல் பூசிக்கொள் தலைக்காக நெற்றிக்காக இந்த காரத்தை இந்த வருத்தத்தை நான் சுமந்து கொள்கிறேன் விரல் கண் பாந்தப்பாவது உடலுக்கு பூசுகின்ற தலைவலி நீண்ட நேரம் தூங்குவோம் தலைவலிக்கு தூக்கம் வரும் கண் சொல்லாது தலைக்கு தலை வழி நான் தூங்க வேண்டும் நான் தூங்குவதில்லை கண் விழிக்க தயார் காய்ச்சலா நாமுக்கு ருசியான உணவு தேவை நீங்கள் ருசிகரமான உணவு காய்ச்சலின் கருத்துக் கொள்கிறேன் உடம்புக்கு வர்க்கம் இந்த சமூக ஒற்றுமை வராத வரைக்கும் நம்முடைய கண்ணியம் நம்முடைய உயர்வு நம்முடைய அந்த குறைந்து கொண்டு தான் போகும் எனவே ஒற்றுமை முக்கியம் வீச்சு விலங்குகள் வீச விலங்குகள் விழித்தால் மேலே கூறையை சுவர் அஸ்திவாரம் உடம்பை கண்ணாடிக்கு முன்னால் உங்களுடைய உடம்பு ஒற்றுமை கூடாது என்று சொன்னார்கள் எந்த செலவும் இல்லாமல் ஒற்றுமைக்கு உங்களால் விளங்க முடியும் எனவே எதுவும் எங்களை பிரிக்க கூடாது எந்த பிரச்சனையும் பிரிக்க கூடாது தேர்தல் குறிப்பாக நம்முடைய ஒற்றுமையை கிடைக்கவே கூடாது என்ற சிந்தனை முன்வைத்து எல்லாம் சுபான் நம்முடைய ஒற்றுமையை பாதுகாப்பானாக பாவங்களை மன்னித்தருளையாக பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருளையாக உற்றவர்களுடைய பாவங்களை மன்னித்தருளையாக பூரா முஸ்லிம்கள் மூமிங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருளையாக உண்மையான ஈமானை தருவாயாக உண்மையான அஹ்லாக்கை தருவாயாக இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக ஈமானிய குணங்களை தருவாயாக சிறந்த தலைமை தருவாயாக யார் நேர்மையானவர் நீதியானவர் என்ற எங்களை விட உனக்குத்தான் தெரியுமையா யாரும் அநியாயம் செய்ய மாட்டார் உடல் செய்ய மாட்டார் உனக்குத்தான் தெரியுமையா நாம் மனிதர்கள் யாழ்வா மறைவான அறிவு நம்மிடம் இல்லையா லா சிறந்தவர்களை சேர்ந்தது தருவாயாக பல சிரமங்களை காப்பாற்றிருக்கிறோம் யாழ்லா பலரை நம்பி நடுத்த கத்தளிக்கிறோம் யாழ்லா எல்லோருமாக சேர்ந்து நம்மை அடக்குகிறார்களையா ஒடுக்குகிறார்களா உன்னை தவிர நமக்கு யாரும் இல்லையா உன்னுடைய உதவி இன்று யாருடைய உதவி நமக்கு பயனளிக்காதயா பாதுகாப்பு தன் பாதுகாப்பு நம்மை ஒற்றுமைப்படுத்துவதாக ஒற்றுமையின் மூலம் சக்தியை வெளிப்படுத்துவதாக நம்முடைய ஊரை செழிப்பாக்குவதாக நம்முடைய எல்லா உடைய கலைவனையும் சீரும் சிறப்புமாக நிறைவேற்றி தருவதாக ஈ வாழ்ந்து கலைமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவையாக வாக்குருதாவானாந்திர